வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கிய மனிதன் இறந்து விடுவான் அவன் பெயர் தங்கி விடுகிறது ஆம் மனிதன் இறந்து விடுவான் அவன் பெயர் தங்கி விடுகிறது என்கிறார் பென் ஜான்சன்